चैतन्यमेव அனமையமதமே எதிவரூரீக வாஞ்சி கிம் ரூத் ோயோய மகான் கோயிதிர மௌாண்டலி <laughs> பய <laughs> <laughs> பூரேவந்துடத்தா ஜு ஜிண சைவாஹம் ந லோஸ்து குருரிஷ மனா மமா ஜச்சிவிஸரி திரிணைய இடாமமதி நே நாண்டலோஸு குருரிஷ மனீஷ மமண்டாளத்தில் வந்திருக்கிறனுக்கு இணக்கத்தை செலுத்தும் விதத்தில் கருத்துக்களை அனுகிரகம் சமஸ்தாஸ்திரங்களுடைய பரமத் நன்றாக விளங்கும்படி உதேசிக்கிறார் வேதாந்த சாஸ்திரங்களில் எண்ணற்ற மகா இருக்கின்றன மகாவாக்கியம் என்பது ஜீாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று சொல்லுகிற வாக்கியத்துக்கு மகா வாக்கியம் என்று பெயர் அப்படிப்பட்ட ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று சொல்லக்கூடிய வாக்கியங்களை உபனிஷத்துக்கள் நிறைய உபதேசித்திருக்கிறது உபநிஷத்துக்களில் நாம் நிரம்ப பார்க்கலாம் அதுல மகாாக்கியங்கள் நான்கு ருகுவேத மகாவாக்கியம் பிரஜானம் பிரம்ம யஜுர்வேத மகாக்கியம் அஹம் பிரம்மாஸ்மி சாமவேத மகாக்கியம் துவம் அசி அதர்ணவேத மகாவாக்கியம் அயம் ஆத்மா பிரம்ம என்பது உபதேசம் இந்த நான்கு மகா வாக்கியங்களுடைய கருத்தை விளக்குகின்ற வண்ணம் ஆச்சாரியருடைய நான்கு ஸ்லோகங்களும் அமைந்திருக்கிறது ஐந்து ஸ்லோகங்களில் நான்கு ஸ்லோகங்கள் இந்த நான்கு மகா வாக்கியங்களை விளக்குகிறது நாம் இரண்டு ஸ்லோகங்களை பார்த்திருக்கிறோம் அதில் சுகதரே நித்யே பரே நிர்மலே என்கிற இரண்டாவது ஸ்லோகத்தில் இருக்கிற பதங்களுக்கு சற்று விளக்கத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ முதல் ஸ்லோகம் பிரஜானம் பிரம்ம என்கிற மகா வாக்கியத்தை உபதேசிக்கிறது பிரஜானம் பிரம்மன்னு சொன்னால் தூய உணர்வே பிரம்மம் என்பது நன்றாக விளக்கப்பட்டது இரண்டாவது ஸ்லோகத்தில் ஆகவே நான் தூய உணர்வாக இருப்பதால் நானே பிரம்மம் என்று இரண்டாவது வா இரண்டாவது ஸ்லோகம் உபதேசிக்கிறது நித்தியே பரே நிர்மலே இதற்கு விளக்கம் சொல்லுகிறேன் யாருக்கு இந்த பிரம்மத்தில் உறுதியான ஜானம் உண்டாகிறதோ அவன் கீழ்குலத்தோனாயினும் சரி மேல் மேல்குலத்தோனாயினும் சரி அவனே மக்களுள் தலை சிறந்தவன் என்பது என்னுடைய உறுதியான கருத்து அப்போ இந்த இடத்துல விசேஷங்கள்லாம் பிரம்மத்துக்கு சில அடைமொழிகள் கொடுக்கப்படுகிறது அதுக்கு விளக்கம் சுக சொன்னா ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் சொன்னா இங்க வார்த்தையை ர புரிஞ்சிக்க வேண்டியை பற்றிந்த ஸ் ஸ்லோகம் தெளிவாக விளக்க போகிறது ஆகையினால சுகத்தரே ஸ்லோகான் நேற்றுக்கே சொல்லிருக்கேன் சுக தரம்னு சொன்னா அது அஞ்சாவது ஸ்லோகத்துல விளக்கமாக சொல்லப்பட இருக்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக சுருக்கமா சொல்றேன் சஸ்பென்ஸோடையும் சொல்லி வைக்கிறேன் விஷயானந்தங்கிறது ஒரு அனுபவம் மனசில் வந்து ஆப்ஜெக்டோடு நம்ம கனெக்ஷன் தொடர்பு வைக்கும் பொழுது சம்பந்தம் வைக்கும் பொழுது நம்ம மனசில் ஏற்படுகிற ஆனந்தம்ங்கிறது விஷயானந்தம் என்று சொல்லப்படும் விஷயானந்தம்னா சென்ஸ் ப்ளெஷர் விஷயானந்தம் கல்யாணியோ காம்போதியோ பாடின உடனே காதலில் போய் அது தேன் வந்து பாய்றதுங்கிற மாதிரி உள்ளே போய் மனசை வந்து சாந்தி பண்ணுறது பிசுறு இல்லாமல் சங்கீதம் பாடினா மனசை வந்து அது சாந்தி பண்ணுறது ஆகையினால அது வந்து அது அது விஷயானந்தந்தம் தான் சங்கீதத்தை கேட்டு ஆனந்தப்பட்டாலும் சங்கீதானந்தாவாக இருந்தாலும் சங்கீதானந்தம் சங்கீதத்தினால வர்ற ஆனந்தத்துக்கு சங்கீதானந்தம்னு பேர் கண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆனந்தத்துக்கு நேத்திரானந்தம்னு பேர் காதுனால வர்ற ஆனந்தத்துக்கு பேரு ஸ்ரோத்ரானந்தம்னு பேர் மூக்குனால வர்ற ஆனந்தத்துக்கு பேரு கிராணானந்தம்னு பேர் நாக்குனால வர்ற ஆனந்தத்துக்கு பேர் ரசனானந்தம்னு பேர் தோல் உணர்ச்சி தொடு உணர்ச்சினால நம்ம அணைத்துக் கொள்வதாலோ அல்லது ஒரு பொருளை தடவிக்கொள்ளுவதாலோ அதனால நமக்கு வந்து சில செடியெல்லாம் எடுத்துப்பிடி தடவிண்டார் ரொம்ப சுகமா இருக்கு அதுக்கு பேரு ஸ்பர்ஷானந்தா ஆக இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக என்ன சொல்றோம் விஷயானந்தா விஷயானந்தா இந்த விஷயானந்தம் வந்து அதர்மமாகவும் வரும் தர்மமாகவும் வரும் குடிச்சாலும் ஆனந்தமா இருக்கு சில பேருக்கு சிகரெட்டு பிடிச்சாலும் ஆனந்தமாக தான் இருக்கு இதெல்லாம் சாஸ்திரத்துல நிஷித்தமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பண்ணினாலும் ஆனந்தம் இருக்குது அப்புறம் பகவானுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி பார்த்து நல்ல சக்கர சக்கர பொங்கலை நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டா அதுவும் ஆனந்தமாக தான் இருக்கு ஆக அதர்மமாக பண்ணுற அதர்மத்தை பண்ணி அனுபவிக்கிற விஷயானந்தம் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி அனுபவிக்கிற விஷயானந்தம் அப்படின்னு விஷயானந்தம் நிறைய விதம் விதமாக அப்புறம் வந்து நம்ம தியானமெல்லாம் பண்ணுறோம் அதனால மனசில் ஒரு ஆனந்தம் உண்டாகிறது அது தியானானந்தம் சாஸ்திரத்தை படித்தா மனசுக்கு சாந்தி வர்றது சாஸ்திரானந்தம் நிறைய அந்தந்த எதுனால நமக்கு ஆனந்தம் வர்றதோ அதோட சேர்த்து நாம் சொல்கிறோம் ஆனால் இங்கே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுகத்தரம்ங்கிறது இந்த ஆனந்தத்துக்கெல்லாம் ஆதாரமான பிரம்மாத்மஸ்வரூபத்தை சொல்லுகிறது ஆகையினால இங்கே சொல்கிற ஆனந்தம் வந்து அனுபவிக்கிற ஆனந்தம் கிடையாது ஸ்வரூப ஆனந்தம் ஸ்வரூப ஆனந்தம்னு சொன்னால் இதை புரிஞ்சுக்கத்தான் முடியும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஆனந்தத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நானே ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டாலும் மனசுல ஒரு ஆனந்தம் வரும் அது வேற ஆனந்தம் அப்படி தெரிஞ்சுக்கிறோம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் நான் ஆனந்தத்தை இனிமே தேட வேண்டிய அவசியமே இல்லை இத்தனை நாளாக நான் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தேன் துக்கத்தோடு என்ன சேர்த்துட்டு இருந்தேன் கீதை சொல்லுகிறது தம் வித்தியா துக்கோக வியோகம் யோக சம்க்கத்திலிருந்து நம்மளை பிரிச்சுக்கிறதுக்கு பேரு தான் யோகம்னு சொல்றதுல இருந்து நம்மளை பிரிச்சுக்கிறது தம் வித்தியா துக்கோக வியோகம் துக்கத்துல சம்யோகம் பண்ணிக்கிறதுல இருந்து பிரிச்சுக்கிறது துன்பத்துல நம்மளை தான் நம்ம சேர்த்துக்கிறோம் நம்மளை பிரிச்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் மோக்ம்னு சொல்லி கீதை சொல்லுகிறது என்னத்துக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால் சுக தரம்னு இங்கே சப்த பிரயோகம் இருக்குது சுகதரம்ங்கிறது இங்கே பிரம்மத்தை குறிக்கிறது பிரம்மம் வந்து பிரம்மம் அல்லது ஆத்மா அப்படிங்கிறது ஆனந்த அனுபவம் இல்லது ஆனந்த அனுபவத்துக்கு அதிஷ்டானமானது ஆகையினால் அது ஸ்வரூப இதை புரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமே தவிர நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணினீங்கன்னா பழையபடியும் அவஸ்தப்பட வேண்டிதான் அனுபவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணக்கூடாது ஏன்னா பிரம்மானந்தம் அவரோன் நேச்சர் நம்முடைய ஸ்வரூபம் அதனால இங்கே சொல்லுகிறார் யாருக்கு இந்த ஆனந்த ஸ்வரூபமான நித்தியா நித்தியே நித்தியன்னு சொன்னா காலதா நித்யா பிரம்ம காலத்தா நித்தியம் காலத்தின் அடிப்படையில் நித்தியமானது பிரம்மத்துக்கு வேறானதெல்லாம் அனித்தியமானது பிரம்ம நித்ய பிரம்மை நித்தியம் தத் வத்திரிக்தம் சர்வம நித்யம் அப்படித்தான் படிப்போம் தத்துவபோதத்திலேயே ால நித்தியம் சொன்னா காலத்தினால் அழியாததுல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு டைம்னா என்னன்னா பரம்பொருளுக்கும் மாயக்கும் ஏற்படுற சம்பந்தம் தான் காலம் பிரம்ம மாயா சம்பந்த காலகா காலத்துக்கு லம் ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம் இது காலம் உண்மையிலேயே காலம் தான் இல்ல இங்க வந்து இந்த இந்த கான்டெக்ட்ல நித்தியம் என்ன அர்த்தம்னா கால அதித காலத்தை கடந்தது எந்த காலத்திலும் இருப்பதுன்னு சொல்லலாம் எல்லா காலத்திலும் இருப்பதுன்னு சொல்றது ஒரு வகையான ஒரு வகையான விளக்கம் அப்புறம் இன்னொரு வகையான விளக்கம் என்னன்னா காலத்தை கடந்தது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் எது அறிகிறதோ அது காலத்தை கடந்தது அவ்வளவுதான் பிரம்மத்தை இப்படித்தான் புரிய வைக்க புரிய வைக்க வைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள் ஆகையினால நித்தியே அந்த நித்தியமான சுகமான ஸ்வரூபமான பரம் பரம் இருமைகளை கடந்தது பரம்னு சொன்னா இருமைகளை கடந்தது அத்வைத்தவரூபெல்லாம் துவைத்தம் எல்லாம் அபரம் ஆத்மா அல்லது பிரம்ம என்பது பரம் பரம்னு சொன்னா இருமைக கடந்தது இருமைகளுக்கு ஆதாரது வெற்றி தோல்வி என்னெல்லாம் ஆதாரமானது பரம் எது இந்த சைதன்யமான பிரம்மம் சுகதரே நித்தியே பரே நெர்மலே நிர்மலம்னு சொன்னா மலம்னு சொன்னா பாபம் புண்ணிய பாபமே இங்க மலம்னு அர்த்தம் புண்ணியமும் பாபம்தான் வேதாந்தத்துல வேத பூர்வத்துல புண்ணியம் வேற பாபம் வேற வேதாந்தத்துல புண்ணியமும் பந்தத்துக்கு காரணமா இருக்கிறதுனால அதை மலமாக சாஸ்திரம் உபதேசிக்கிறது ஆகையினால நெர்மலம்னு சொன்னா புண்ணி புவிதிரணமஸ்நவிரம் ஈஷாசருஷம் சொல்லுகிறது தூய்மையானது நர்மலம் ந மலரகிதம் புண்ணிய பாங்களை கடந்தது இன்னும் சொல்ல போனா அசங்கஹா அசங்க எதோடும் ஒட்டாததுன்னு அர்த்தம் அதுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது அதுக்கு வந்து ஸ்தூலமான அழுக்கு கிடையாது சூக்மமான அழுக்கும் கிடையாது எந்த விதமான அழுக்கும் கிடையாது ராகத்வேஷ விவர்ஜிதா ராகத்வேஷ விவர்ஜிதா புண்ணியபாப விவர்ஜிதா அஜான வர்ஜிதா ஆகினால எந்த விதமான அழுக்கும் கிடையாது மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே சொல்றோம் கடவுளை குறித்து சொல்றோம் இங்க பிரம்மத்தை சொல்லுகிறது நெர்மலம் நிகதா மலம் நெர்மலம் நீங்கிய மலம் நீங்கியது மலமற்றது ரொம்ப நல்லா சொல்லணும்னா அசங்கக தான் கரெக்ட் பகவத்கீதையில் பதிமூணாவது அத்தியாயத்தில் கடைசியில் ஒரு ரெண்டு ஸ்லோகம் வருகிறது யா சர்வகதம் சௌக்மியாதாசம் நோபலிப்பதே சர்வத் அவஸ்தோ தேஹே ததாத்மானோபலிபியதே எப்படி எங்கும் வியாபித்திருக்கிற ஆகாசமானது உபலிப்பான அழுக்கடைவதில்லையோ ஸ்பேஸ் ஒரு நாளும் மாசு அடைகிறது இல்லை காத்து தான் மாசு அடைகிறது ஆகாசம் மாசு அடையிறது பொல்யூட் ஆயிடுதுன்னு சொல்றோம் ஸ்பேஸ் வந்து பொல்யூட் ஆகாது காத்துதான் பொல்யூட் ஆகும் இல்ல ஆகாசம் ந உபலிப்பதே அது மாதிரி இந்த பிரம்மன் அசங்கமாக இருக்கிறது ஆகாஷத்துக்கு இருக்கிற லக்ஷணங்களில் பெரும்பாலான லக்ஷணம் பிரம்மத்துக்கு பொருந்தும் ஒரே ஒரு லக்ஷணம் தான் தகராறு ஆகாசம் ஜடம் பிரம்மன் சேத்தனம் ஆகாசம் ஒன்று பிரம்மனும் ஒன்று ஆகாசம் எங்கும் வியாபிச்சிருக்கு பிரம்மமும் எங்கும் வியாபிச்சிருக்கு ஆகாசம் அசங்கம் பிரம்மமும் அசங்கம் ஆகாசம் அத்வைத்தம் பிரம்மனும் அத்வைட்டம் आना, ஆகாசம் அியப்படுவது பிரம்ம அறிவதாக இருப்பது அப்படித்தான் அர்த்தப்படும் அறிவதுங்குறது கூட பொன்னியாசத்துக்காக சொல்றோம் உண்மையில அறியறதுங்கிற ஸ்டேட்டஸும் அதுக்கு கிடையாது புரியறதுக்காக உபதேசத்துக்காக அப்படி சொல்றோம் அறியப்படுற பொருள் பொய்யின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு பிறகு அறிகின்றா இருக்க போகிறது நிர்மலம் இந்த அர்த்தம் எடுத்துக்கிறோம் நிர்மலம்னா ஆகாசத்தை போல நிர்மலமானது அசங்கமானது இதெல்லாம் சாஸ்திரத்துல நிறைய உபனிஷத்துக்குள்ள கீதையில ஆகாசவத் சர்வகத நித்யா பிரம்மத்துக்குலாம் லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு நித்யே பரே நிர்மலே எஸ்ய மதி திருடாபே யாருடைய புத்தியானது இந்த பிரம்ம தத்துவத்தில் நிலையாக இருக்கிறதோ எவனுக்கு இந்த தத்துவஜானம் நிஷ்டை ஏற்படுகிறதோ தத்துவஜான நிஷ்டை எவனுக்கு உண்டாகிறதோ சாண்டாலோஸ்து சதுஜோஸ்து குரு ரித் தேஷா அவன் மேல் குலத்தோனாயினும் சரி அவன் கீழ்குலத்தோனாயினும் சரி அவனே சிறந்தவன் குருகுன்னா என்னர்த்தம் தலை சிறந்தவன் ஸ்ரேஷ்டா இது மம மனிஷா என்பது என்னுடைய உறுதியான கருத்து இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்ல இந்த ஸ்லோகத்துல தான் அகம்பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் ஸ்லோகம் என்ன சொல்லியது ஜாக்ரத் சாட்சியாக எது இருக்கிறதோ அதுதான் ஜெகத்துக்கும் சாட்சியாக இருக்கிறது அப்படின்னு முதல் ஸ்லோகம் சொல்லியது இரண்டாவது ஸ்லோகம் என்ன சொல்லியது ஆகவே எது அவஸ்தாத்ரய சாட்சியோ அதுதான் ஜெகத் சாட்சி ஆகவே ஜெகத் சாட்சிக்கும் அவஸ்தாத்ரேய சாட்சிக்கும் பேதம் கிடையாது புரியுறது இல்லையா அவஸ்தாத்ரே சாட்சினா ஜாகிரத்வப்ன சுசுக்தி அவஸ்தாத்ரேயசாட்சி அதுதான் ஜகத்துக்கும் ஆதாரமான சாட்சியாக இருக்கிறது ஜகத் சாட்சிக்கும் அவஸ்தாத்ரேயசாட்சிக்கும் பேதம் கிடையாது எப்படி உங்களுக்கு இருக்கிற அவஸ்தாத்ரே சாட்சிக்கும் எனக்கு இருக்கிற அவஸ்தாத்ரே சாட்சிக்கும் பேதம் உண்டோ நமக்கு எல்லா எல்லாருடைய அவஸ்தா திரைய சாட்சியும் தனித்தனியா இல்லை ஒண்ணுதான் ஒரே ஒரே வஸ்துதான் ஆகையினால அகம் ஜகத் சாட்சிக்கு வேறாக இருக்க இல்லாததுனால ஒன்றாக இருப்பதால் அதுவே நான் அதோ அந்த அதுவே நான் சொல்லி அதனால என்ன சொல்றோம் அகம் பிரம்மாஸ்மி இந்த அவஸ்தாத்திர சாட்சியாய் இருக்கிற அகம் ஜகத் சாட்சியது எங்கிட்டதான் ஜகத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கு எங்கிட்டதான் ஈஸ்வரனும் கற்பிக்கப்பட்டிருக்கிறார் எங்கிட்டதான் எல்லா ஜீவராசிகளும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன மையேவ சகலம் ஜாத்தம் ஆக பிரம்ம உணர்வாகிய என் பிரபஞ்சமும் ஜீவர்களும் ஜட பிரபஞ்சமும் சேதன பிரபஞ்சமும் ஈஸ்வரனும் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என் மீது கடவுளும் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறார் வேதாந்தமே அதான் வேத பூர்வம் எல்லாம் அப்படி சொல்லாது வேதபூர்வம் மற்ற கிரந்தங்கள்லாம் எப்போ நீ பகவானுக்கு சேவை பண்ணிட்டு நல்லாயிரு அதான் சொல் அது நல்லது அது பக்தி பண்ணு அதெல்லாம் பண்ணினா தான் இது புரியும் அது பண்ணாதுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது அதனால் ஈஸ்வரனை பூஜை பண்ணு நமஸ்காரம் பண்ணு தீர்த்த பண்ணு தானம் பண்ணு தபஸ் பண்ணு நிறைய ஜபம் பண்ணு விரதத்தை அனுஷ்டானம் பண்ணு நிறைய சத்குணங்களையெல்லாம் அபிவிருத்தி பண்ணு நல்ல பண்புகளை வளர்த்திக்கொள் எல்லாம் சொல்லி கொடுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை படித்த உடனே என்ன என்ன உபதேசம்னா உலகம் கடவுள்ீவர்கள் அனைத்தும் மாய தோற்றம் இது உண்மையை புரிய வைக்கிறதுக்காக பரமார்த்த சத்தியத்தை புரிய வைப்பதற்காக இந்த உபதேசம் பண்ணப்படுகிறது இந்த உபதேசம் பண்ணலேன்னா சில மனசில் வந்து சில பக்கம்லாம் ஒன்று என்னத்துக்கு தான் இப்படிலாம் நடக்கணுமோன்னு தோணும் சாஸ்திரம் வந்து அந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்வதற்காக இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுகிறது நீங்கள் இதை பற்றி பேசுகிற போது கர்மா தீயை பேசக்கூடாது அதை கர்மாத்தீரையை பற்றி பேசுகிறபோது இதை பேசக்கூடாது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்படி சொல்கிறீள் எல்லாம் உலகமெல்லாம் பொய்யுங்கிறேன் அப்புறம் வந்து புண்ணிய பாபத்தை அனுபவிச்சு தான் அணுங்கிறீர்கள் என்னது புரியவே மாட்டேங்கிறது தான் அதை பற்றி போது வேறு வேஷம் போட்டுக்கிறோம் இதை பற்றி பேசுகிற போது இன்னொரு வேஷம் போடுறோம் அதாவது நீங்கள் நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் நம்ம மனுஷன்மா ரொம்ப வசந்தது நமக்கு வந்து நிறைய ஸ்ரத்தையெல்லாம் வாணும் எல்லாம் கர்மாவெல்லாம் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்ல இல்லாட்டியும் புண்ணியம் வந்து பாப்பமெல்லாம் பாதிக்கும் நம்மளை அப்படின்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் பேசுகிற போது இந்த ஜகத்தை சத்தியமாக வச்சுட்டு பேசுகிறோம் அப்புறம் வேதாந்தம் படிக்கிற போது இதெல்லாம் பேச மாட்டோம் இது என்ன எல்லாமே எல்லாவற்றையுமே மித்தியான்னு சொல்ல கனவு மாதிரிதான் கனவுல எல்லாம் கனவு பார்க்கற போது கனவு உண்மையா இல்லையா கனவுலே கனவுலயே எல்லாம் நடக்கிறது கனவுலயே நாம வந்து உலக வாழ்க்கையை தொடங்குறோம் கனவுல பிறந்துடுறோம் கனவுல பிறந்து எல்லாம் அதுலயே வாழ்க்கை நடக்கிறதா நினைச்சுங்க கனவுலேயே கனவுல பிறந்து கனவுல உலக வாழ்க்கை நடக்கிறது அந்த உலக வாழ்க்கையில் நம்ம வந்து நல்லா ஒரு காலத்தில் ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்புறம் திடீர்னு இடையில கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் வருது அப்புறம் ரொம்ப கஷ்டம் வரும்போது கஷ்டம் வரும்போது மனசு தாங்க மாட்டேங்கிறது அடிக்கடி கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்து வந்து மனதுக்கு தாங்க முடியாமல் என்ன பண்ணுறோன்னா கோயில் கோயிலாக போகிறோம் எல்லாம் கனவில் கோயில் கோயிலாக போகிறோம் எல்லாம் பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் ஜெப்பம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் சொப்னத்தில் அப்புறம் வந்து நமக்கு வந்து ஏதோ புண்ணிய வசத்தினால ஒரு குரு கிடைக்கிறார் அந்த குரு சொல்கிறார் எல்லாம் உண்மை நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த குரு சொல்லுகிறார் இந்த வாழ்க்கையெல்லாம் ரொம்ப என்ன சுவாமி எவ்வளவுதான் பூஜை பண்ணாலும் எவ்வளவுதான் ஜபம் பண்ணாலும் என்னெல்லாம் பண்ணாலும் கஷ்டமெல்லாம் ஓயிறதில்லையே அப்படின்னு கொஞ்சம் இருக்கும் இது போகாது இருந்தாலும் எங்கேயாவது ஒரு பக்கம் இழுத்துன்ட்டு இருக்கும் அப்போ குரு சொல்லுவார் இல்லைப்பா எல்லாமே மாயை எல்லாமே வாழ்க்கையே மாயை அப்படின்னு கனவில் குரு சொல்கிற கனவுல குரு சொல்கிறோம் கனவுல குரு சொன்னதுக்கப்புறம் முழிச்சு விடுறான் முழிச்சு விடுறான்னு வச்சுக்கோ கனவுக்கு அப்புறம் முழிச்சு விடுறான் முழிச்சதுக்கு பிறகு அந்த உலகம் தெரிகிறதோ தெரியல அந்த லைஃப்பெல்லாம் இல்லவே இல்லை அந்த கனவே பொய்யுங்கிறது புரியுது இங்கே வந்து முழிச்சுன்றதுக்கு பிறகும் உலகம் கண்டின்யூ பண்ணும் அந்த கனவுலகத்துலேருந்து முழிச்சதுக்கு பிறகு நன உலகம் தான் கண்டின்யூ பண்ணும் நனவுலகந்தான் தொடரும் கனவுலகம் அழிஞ்சே போயிடுறது ஆனால் இங்கே அப்படி இல்லை நனவுலகத்தில் குரு உபதேசம் பண்ண பிறகு உலகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொறைஞ்சு நின்றுடுறது குறைஞ்சு போய்ட்டுதில்லை அழிஞ்சே போயிட்டு நீங்கி விடுகிறோம் அதான் ஒரு வித்தியாசமே தவிர கனவுலகத்தில் ஏற்படுற அனுபவம் நன உலகம் வந்தவுடன் கனவுலகம் பொய் என்று புரிகிறது ஆனால் நல இந்த மாதிரி சாஸ்திரங்களை எல்லாம் படித்த உடனே நன உலகம் புரிஞ்சிடும் ஆனால் நன உலகம் கண்டின்யூ பண்ணும் ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் நிழலை எப்படி மதிக்க மாட்டோமோ இன்னொரு பொருளா அது மாதிரி இதையும் மதிக்க மாட்டோம் ஆக அதை தான் இந்த வாக்கியங்கள்லாம் சொல்லுகிறது அதனால என்ன சொல்றாங்க அகம் பிரம்ம அஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேன் முதல்ல பிரஜானம் பிரம்ம அந்த பிரஜானம் பிரம்மம் வேற யாரும் இல்லை அகம் பிரஜானம் பிரம்ம அஸ்மி அவ்வளவு இனி அடுத்த ஸ்லோகம் இனி அடுத்த ஸ்லோகத்தோட மகா வாக்கியம் என்ன தத்துவமசி மகா வாக்கியம் அதற்கு விளக்கமாக அடுத்த ஸ்லோகம் வருது भूतं दुष्कृतं ம்மத்தஜத்த ம பாவா மனா மம சுவன்னகி வாச்சு நம்ம நிரந்தரம் விமத்த भूतं दुष्कृतं ியஜாந்தமூத்து பிரதத்தமே பாவக லோஸ்ஜோஸ்ஷா மனா மமது முதல் ரெண்டு ஸ்லோகத்தோட சரி இப்போ இன்னும் சில கருத்துக்களை சொல்லி தெளிவா சொல்லி ஏஷாம் அனீஷா அம்மா அப்படின்னு சொல்லி ஜானியை பற்றி சொல்லுகிறார் ஆச்சாரியர் அகிலம் விஸ்வம் சஸ்வத்து நஸ்வரமேவ அகிலம் விவம் சஸ்வத்து நஸ்வரமேவ இந்த உலகம் அனைத்தும் ஓயாது மாறிக்கொண்டிருப்பதுதான் ஒன்றும் ஸ்திரம் கிடையாததில் ஓயாவது அது மாறிக்கொண்டே இருக்கும் இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இருக்காது நாளைக்கு இருக்கிற மாதிரி நாளா இருக்காது திடீர்னு கொஞ்சம் பெருசாகும் சின்னதாகும் மத்தியமாக இருக்கும் இந்த உலகத்தோட தன்மை நிலையில்லாதது கன உலகமாக இருந்தாலும் சரி உணர்ச்சிகளாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி எல்லாமே சஸ்வத்து சஸ்வத்துன்னு சொன்னா இடைவிடாமல் இடைவிடாமல் மாறிக்கொண்டே இருக்கின்றன ஒரு நாளைக்கு இருக்கிற மாதிரி இல்லை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கி அப்படியே இருந்த மாதிரியாக இருக்கோம் குழந்தையிலேருந்து மாறி மாறி மாறி மாறி இப்பெல்லாம் வந்திருக்கோம் நம்ம இதுவும் இப்படியேவா இருக்க போகிறது இன்னும் எல்லாம் நம்ம பாட்டியை பார்த்ததில்ல தாத்தாவை பார்த்தது இல்லையா நமக்கும் அதெல்லாம் மாறின்னு தான் இருக்குது அஸ்தி ஜாயத்தை வர்த்தத்தை விபரிணமத்தை அபக்ஷீயத்தை வினஷ்யி இது ஷட்பாவிகாரவத் ஏதத் ஸ்தூலசரீரம் நல்ல இது இருக்குது அம்மாவோட வயத்தில் இருக்கு அப்புறம் பிறக்கிறது அப்புறம் வளர்றது அப்புறம் மாறுறது அப்புறம் தேய்கிறது அப்புறம் மாஞ்சு போகிறது இருத்தல் பிறத்தல் வளர்தல் மாறுதல் தேய்தல் மாய்தல்னா ஆறு விதமான விகாரம் இதுக்கு பேரு ஷட்பாவிகாரா இந்த சரீரத்தினுடைய மாற்றங்கள் உலகத்துல ஏதாவது ஒரு பொருளை வாங்கினோம் இப்போ வீடு கட்டினா புது முதல்ல பார்த்தா பிரமாதமா இருக்கு அப்புறம் நாளாக நாளாக அது அப்புறம் அதோட சொரூபத்தை காட்டுறது அப்புறம் கடைசியில் எல்லாம் வீடு எல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் போயிடுறது இந்த உலகமே ஓயாது மாறிக்கொண்டிருப்பது ஆனா நமக்கு தெரியாது இன்னமும் மாறாது அதை வச்சுருப்போம் நம்மளும் சாக போறது இல்லை இதுவும் எல்லாம் இருக்க போறதுன்னே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அதான் மாய யக்ஷ பிரஸ்னத்தில் தர்மராஜா சொன்ன பதில் அந்த யக்ஷ பிரஸ் எக்ஷம் கேட்ட கேள்விக்கு உலகத்துல பெரிய அதிசயம் என்னன்னா எல்லாம் அழிஞ்சுட்டே இருக்கு நாம் அழிய போறது இல்லைன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்களே அதுதான் உலகத்துல பெரிய அதிசயம்ட்டாரு அது மாதிரி எல்லாம் மாறக்கூடியதுதான் மற்றதும் அழியக்கூடியது அனுபவிக்கிற நானும் போயிடுவேன் சொல்லப்போனா மரங்களாவது கொஞ்சம் வருஷம் அதிகமா இருக்கும் நினைக்கிறேன் நம்மளை காட்டுறோம் நம்மெல்லாம் அவ்வளவு வருஷம் இருக்க போறது நம்ம வச்ச மரம்லாம் இன்னும் ரெண்டு ஜென்மென்ரேஷனுக்கு பலனை கொடுக்கும் நாம இருப்போங்கிறது சந்தேகம் சந்தேகமே இல்லை சந்தேகம் நம்ம நிச்சயமா போய்டும் விட்டு போகிறது உயிர் சுட்டு போகிறார் உடலை இதெல்லாம் யாக்கை நிலையாமை இளமை நிலையாமை செல்வம் நிலையாமை அப்படின்னு திருமந்திரத்துல திருமூலர் நிறைய நிலையா பத்தி சொல்லுகிறார் நிலையில்லாத என்று உணரும் புல் அறிவாண்மை கடை வள்ளுவர் நிலையில்லாத நிலைச்சதுன்னு நினைக்கிற புத்தி இருக்கே அது புல் அறிவு ரொம்ப கீழான அறிவுங்கிறார் வள்ளுவர் அதனால வந்து ரொம்ப நாளான தான் புரியும் இந்த உலகம் அனித்தியம் அனித்தியமசுகம் லோகம் ாபஸ்வமாம் இந்த வாழ்க்கை இந்த இந்த நம்முடைய ஜீவனம் எல்லாமே அசாஸ்வதம் அப்படின்னு உடனே புரியாது எத்தனை தடவை எத்தனை பேர் பெரியவர்கள் சொன்னாலும் புண்ணியம் வேலை செய்யணும் இந்த புண்ணியம் வேலை செஞ்சாத்தான் புரியும் இந்த வாழ்க்கை அனித்தியம் என்னது காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கே அப்படிங்கிறது அப்பதான் அதுக்காக அனித்தியம்னு புரிஞ்சுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு சொல்லலை அனித்தியம்னு புரிஞ்சுட்டு ரொம்ப அளவுக்கு மீறி ஆசைப்படாமல் ஜாக்கிரதையாக வாழணும்னு அர்த்தம் அதுதான் அது வேறொன்னும் தாத்பரிய முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கணும் ஆனால் என்றைக்கு வேணாலும் அதை விட்டு அது நம்மளை விட்டு போனாலும் நாம் அதை விட்டு போகிறதா இருந்தாலும் சந்தோஷமாக விடணும் தான் அதுதான் முடியாது நான் இத்தனை கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டேன் சுவாமிஜி இதெல்லாம் எப்படி விடுறது அப்படின்னா அது என்ன பண்ணுறது காலம் பிரிக்கிறதே எல்லாத்தையும் அது எப்படி விடவும் முடியும் நான் வந்து இவ்வளோ பட்டு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஒரு நிமிஷத்தில் விட்டுடுன்னா எல்லாத்தையும் விட்டுவிட முடியுமா அப்படின்னா அதுதான் கேஷ்டம் விட்டுடுனா விட தெரியணும் அதுக்கு முதலே பழகி வச்சுருக்கணும் அது பற்று வைக்கவும் தெரியணும் காரியம் பண்ணவும் தெரியணும் பற்ற உடனே எடுக்கவும் தெரியணும் இல்லாட்டி ரொம்ப சிரமப்படுகிறோம் இந்த வாக்கியம் சொல்லுகிறது என்ன பண்ணுகிறான் அகிலம் விஸ்வம் நஸ்வரமே இந்த உலக வாழ்க்கை வேண்டியதில்லை இந்த உலக வாழ்க்கையில் ஓயாது மாற்றங்கள் நிகழ்கின்றன மாறிக்கொண்டிருக்கிற சுகத்தை சார்ந்திருக்க வேண்டாம் துன்பம் கலந்ததாகவும் துன்பம் கலந்ததாக இருக்க இந்த உலகத்தோட சுகமெல்லாம் துக்க மிஸ்மாக இருக்கிறது திருப்தியை கொடுக்க மாட்டேன் என்கிறது அது மாத்திரம் இல்லை விட முடியாமல் வசப்படுத்துறது வாங்கணும்னு நமக்கு ஒரு ஆசை வந்துடுது சிம்பிளா சொல்றேன் இந்த ஃபேன் வாங்கணும்னு நமக்கு ஒரு ஆசை வந்துடுறதுனால நமக்கு சுகம் உண்டு நான் இல்லையான்னு சொல்லலை ஆனா சுகம் மாத்திரம் இல்லை ஃபேனை வாங்கினா இந்த ஃபேன் வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபேனை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை வாங்கிடுறோம் அது கஷ்டப்பட்டு பைசா சம்பாதிச்சுதான் வாங்குறோம் வாங்கி நம்புறதுக்கு அது மாதிரி அது அப்படியே சுத்தின்னு இருக்கிற போது நல்லாவா இருக்கும் அடிக்கடி அழுக்கு வந்துடும் அதெல்லாம் கிளீன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் அப்ப அது வந்து என்னென்னா இந்த ஃபேனை வந்து காப்பாற்றுறதுங்கிறது ஃபேனில் சுகம் அனுபவினா துன்பம் கலந்த சுகம் தான் அது எப்போவுமே அதை நீங்கள் சுத்தமே பண்ணாம இருந்தால் கொஞ்ச நாள் கழிச்சு அது சத்தம் படுற மாதிரி போடும் அது போடுற மாதிரி இதுவும் போடும் அதனால அப்புறம் அப்போ அது வர்றது அதே சமயம் கடக்கடை கடக்கடா சத்தம் வருது பாருங்க இன்பம் அப்படித்தான் பரவாயில்ல துன்பம் கலந்த இன்பமா இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும் இதை காட்டில இன்னொரு நல்ல ஃபேன் வந்த உடனே இது என்ன ஃபேனு அப்படின்னு தோன்றது இதெல்லாம் ஒரு ஃபேனு இதெல்லாம் ஒரு கம்பெனி தயாரிச்சுருக்கான் அதை நம்ம வேறு வாங்கியிருக்கோம் இதுக்கு மேலே தாத்தா க தாத்தா ஃபேன் எல்லாம் வந்தாச்சு பெரிய பெரிய நல்ல ஃபேனெல்லாம் வந்துருக்கு அப்படி நம்ம சொன்னோன்னு வச்சுங்க இதில் நமக்கு திருப்தி போயிடும் நம்மக்கிட்ட இருக்கிற காரில் நமக்கு திருப்தி இருக்காருன்னா அதை காட்டில் இன்னொரு காரை பார்த்த உடனேயே இந்த கார் மேலே நமக்கு கோபம் வருது இது என்ன காரு அப்போ இது அதிருப்தி ஒரு தோஷம் இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற தோஷங்கள் இப்போ இதுல இருக்கிற துன்பம் கலந்த சுகம் தான் இதுல கிடைக்கிறது அப்புறம் திருப்தி கிடைக்க மாட்டேங்க திருப்தி வர மாட்டேங்கிறது சரி ஃபேனே இல்லாமல் இருந்துடும் கூட பரவாயில்ல இந்த துக்கம் மிஸ்ரிதும் வேண்டாம் அதிருப்திகரத்துவம் வேண்டாம் இல்லாம இருந்துடும் எப்படி வாழ்றதுன்னா வேணும் அதுதான் பந்தகத்துவம்னு பேர் இந்த மூணு தோஷம் இதுல இருந்துட்டே இருக்கு என்ன தோஷங்கள் துன்பம் கலந்த தன்மை நிறைவை தராத தன்மை அடிமைப்படுத்தும் தமை இந்த உலக சுகங்களை நாம் அனுபவிச்சோம்னா இந்த மூணு குறையில மாட்டின்டுவோம் ஆனா இதை விட முடியாது நிறைய பேர் மாட்டின்னு இருக்கோம் நமக்கு இருக்கிற நம்ம அனுபவிக்கிற சுகத்துல துன்பம் கலந்துதான் இருக்கு அழுதுண்டேதான் அந்த சுகத்தை அனுபவிக்கிறோம் அதே சமயம் இதை காட்டிலும் நிறைய சுகம் நிறைய பெருசா இருக்கிறதுனால நமக்கு திருப்தியும் வரல அடுத்தது அதை விடவும் முடியல அப்படி மாட்டின் ரொம்ப வசமா அது மாத்திரம் இல்ல அது அனித்தியமாகவே இருக்கு இன்னும் நிறைய தோஷங்கள் இருக்கு அனித்ய தோஷகா சாதிசயோஷா ஆபேக்வோஷகா நிறைய தோஷங்கள் நிறைய இருந்திருக்கு இந்த உலக சுகங்களின் ஆக அவர் என்ன சொல்றாருன்னா அகிலம் விஸ்வம் சஸ்வத்து இடைவிடாமல் நஸ்வரம் ஏவ ஏவாங்கிறது ரொம்ப முக்கியம் நிச்சயமாக அழியக்கூடியது தான் நீ என்ன தான் கெஞ்சு கெஞ்சுன்னு நீ எத்தனை ஹோமம் பூஜை நான் பண்ணாலும் நான் வந்து இந்த எனக்கு இரு நான் சாகாமல் இருக்கிறதுக்கு மிருத்துஜயகோமம் பண்ணுறேன்னா நீ எவ்வளவு மிருத்யஞ்சயோகம் பண்ணாலும் ஒரு நாளைக்கு உனக்கு மிருத்யஞ்சயோமே பண்ண முடியாமல் போய் நீ போயிடுவேன் முடியாது ஒரு நாளைக்கு போயிடுவேன் நான் மிருத்துஜயகோமெல்லாம் பண்ணி லைஃப் லாங்காக நான் இன்னும் நீட்டிக்க போகிறேன்னா நடக்காது அது அப்புறம் யம தர்மராஜா வேலையெல்லாம் என்ன யார் பார்க்கறது இப்படியே எல்லாரும் ஹோமம் பண்ணி தப்பிச்சுன்னு விட்டான்னா ஏதோ கொஞ்சம் அப்பப்போ இது பண்ணுறதுக்காக பண்ணுறத தவிர மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு வருஷம் வளர்ந்த ஒரு ஆளையும் காணும் நூறு வருஷத்து தாண்டாலேயும் காணும் ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் அப்படின்னு மிருத்யஞ்சயம் அப்படின்னு ரொம்ப சௌகரியமாக போச்சேன் மிருத்துஞ்ச ஹோமத்தை நிறைய பண்ணி பண்ணி பண்ணி ஏதோ அப்பப்பா அது இது அவ்வளோதான் ரொம்ப அது கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது இதனுடைய அர்த்தம் தாற்பயம் என்னன்னு கேட்டா மனிதனுக்கு இந்த உலகத்திலே வைராக்கியம் வருகிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எத்தனையோ ஜென்மாவுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையில வைராக்கியம் வருது வைராக்கியம்னா என்ன எனக்கு இந்த சுகமும் வேண்டாம் எனக்கு துக்கமும் வேண்டாம் அனுபவிக்கிறது அனுபவிப்பா உனக்கு இன்னைக்கு வைராக்கியம் வருதோ அன்னைக்கு வரட்டும் அதுக்காக வேண்டி நான் வந்து எனக்கு வைராக்கியம் வந்துடுத்துங்கிறதுக்காக நிறைய பேருக்கு அப்படித்தான் ஏன் இப்படி இல்ல நியாயமா பாவம் அலையிலே அலையறா எல்லாரும் அப்படின்னா அவ அலைஞ்சிட்டு போறான் நீ பேசாம நம்ம அப்படி சொல்றோம் இல்லையா கமெண்ட் அடிக்கிறோம் இவருக்கு வைராக்கியம் வந்து விடுத்தான் இவருக்கு பற்றற்ற தன்மை வந்து இவருக்கு உலகத்தெல்லாம் வேண்டான்னு சொல்லி விட்டார் இவர் சுவாமியில ஆகிட்டார் அப்படின்னு உடனே ஏன் மக்களே அநியாயமா இப்படி போய் உல உழல்ற அப்படின்னா எல்லாம் நீர் இப்ப உமக்கு புத்தி எப்போ வந்ததோ அது மாதிரி எங்களுக்கும் புத்தி வரும் அப்ப நாங்களும் வரோன்னு பதில் திரும்பவும் சொல்லுவோம் பையனுக்கு இவர் சொல்றார் இல்லையா பெரும்பாலும் அப்பா வந்து அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் பையனுக்கு உபதேசம் எல்லாம் பண்ணுவார் அவர் அப்பாவுக்கு நிறைய விவரம் தெரிஞ்சுடுத்துனால பையனுக்கு உபதேசம் இப்படிலாம் பண்ணப்படாதுப்பா இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு பையனுக்கு சொல்லுவார் அவன் சொல்லுவான் அவனுக்கு அதெல்லாம் பண்ணி ஆகணும்னு இருக்கும் இவர் அதெல்லாம் கூடாதும்பார் எதெல்லாம் இவர் கூடாதுங்கிறாரோ அதெல்லாம் அவன் பண்ணணும்னு நினச்சின்னு இருப்பான் அந்த பையன்கிட்ட சொன்னோன்னு அப்புறம் அவன் சொல்லுவான் உங்களுக்கு நீங்கள் முதல்ல எல்லாம் பண்ணியிருக்கேல நான் பண்ணினேன் நான் பண்ணிப்பட்ட கஷ்டத்தினால்தான் உனக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு உங்களுக்கு என்றைக்கு புரிஞ்சுதோ அதே மாதிரி எனக்கும் புரியும் அன்னைக்கு நான் விட்டு சொல்லுவேன்னா மாட்டானா பையன் இப்போ வந்து நான் அது பாருப்பா நான் ஒரு காலத்தில் உன்ன மாதிரி தான் இருந்தேன் இப்படிலாம் ஆடு ஆடுன்னு ஆடினேன் அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் இப்போது நான் உனக்கு நல்லதுக்கு சொல்கிறேன்ப்பா நான் எல்லாம் பண்ண பண்ண மாதிரி நீயும் பண்ண வேண்டான்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தானே அது புரிஞ்சுது எனக்கு இப்போ ஆர்வமாக இருக்கிற போது நீங்கள் தடுக்கிறேன் இல்லையா அப்போ நீங்கள் மாத்திரம் அனுபவிச்ச இடம்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவோம் சரி கடவுள் உன்னை காப்பாற்றுட்டு போ அப்படின்னு அனுப்ப வேண்டியதான் ஒண்ணும் பண்ண முடிய அனுபவத்துலதான் வரும் நல்லா அடிபட்டு அடிபட்டு உலகத்துல அனுபவப்பட்டியம் வரும் எடுத்தவுடனே வைராக்கியம் வைராக்கியம் வைராக்கியம் குழைகளை அடிச்சுட்டே இருந்தா கூட வராது வைராக்கியம் வைராக்கியம் வர்றதுக்கு பக்குவம் பகவானோட அனுகிரகம் நிறைய பூஜை பண்ணி நல்ல பக்குவம் இருந்தாதான் நமக்கு இந்த உலக சுகத்துல இச்ச குறையும் அது வரைக்கும் நம்ம அனுபவிச்சு அதை தீர்க்க வேண்டியதும் வேற ஒன்றும் பண்ண முடியும் அனுபவம் வந்து கற்றுக் கொடுக்கும் உண்மையை கற்றுக் கொடுக்கும் காலப்போக்கில் புரிய வைக்கும் அப்புறம் வந்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அதில் சுகம் கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விடுவோம் அது வரைக்கும் மனசு பக்குவம் வர வரைக்கும் விட முடியாது அதனால் இது இது ஒரு வாக்கியம் சொல்லப்போனால் இது விவேகம் வைராக்கியம் ஒருத்தனுக்கு வருகிறது விவேகம்னா என்ன சூருமே வாபிச்சேத் சவித் பாணிஸ்ரோத்யம் பிரம்மனிஷ்டம் அத்தமான மந்திரம் உண்டகோபுரிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டா உலக வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய உலக வாழ்க்கையில் இன்பங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறான் அதற்கு பிறகு அவனுக்கு இந்த உலக வாழ்க்கை இன்பங்களில் காலப்போக்கில் பற்ற தன்மை வந்து விடுகிறது பற்ற தன்மை உலகத்தை விரும்புறதும் இல்லை வெறுக்கறதும் இல்லை ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் நேற்று புத்தகத்துல படிச்சேன் ஒரு புஸ்தகத்துல போட்டிருந்தது வடலூர் வடலூர் வள்ளலார் ஏன் வெள்ளை உடுத்திக்கொண்டார் வெள்ளை உடுத்திக்கொண்டார் அப்படிங்கறத பத்தி ஒரு பெரிய விஷயம் அவர் வெள்ளை உடுத்தி கொண்டார் காவி உடுத்த திட்டணும் அவர் பிளான் பண்ணிவிட்டார் காவி உடுத்திக்கொள்பவர்கள் உலகத்தை வெறுத்து உடை உடுத்திக் உலகத்தின் அன்பு கொண்டு துறவு பூண்பவர்கள் வெள்ளை ஒரு வியாக்கியானம் சும்மா இருக்கலாம் இவர் வந்து எழுதி அவரையும் வெள்ளை கட்டின அவர் வெள்ளை கட்டினார வெள்ளை கட்டின்னு போட்டோம் காவி உடுத்திக்கிற வாழலாம் எதிர்த்து போய் தான் கட்டின் இருக்கான்னு எழுதியிருக்காரு இவர் என்னமோ பார்த்த மாதிரி அப்படி கிடையாது காவி என்ன நாங்கெல்லாம் சொல்றோமே இப்ப எப்படி வள்ளுவரே சொன்னாரு இன்பம் உண்டாக வேண்டின் துறக்க வேண்டின்னு உண்டாக துறக்க துரந்தமின் உலகத்தை வெறுத்து துறவரம் என்னன்னு சுகம் கிடைக்காதுப்பா இதெல்லாம் ஆபாச சுகம் ஆபாச சுகம்னா என்ன போலி சுகம் உண்மையான சுகம் கிடையாது உலகத்துல உலகத்துல உண்மையான சுகம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் பணத்தினாலயும் பதவியினாலையும் புகழாலையும் ஏதோ சுகம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றமே தவிர வாஸ்தவமா சுகம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுட்டு வேண்டான்னு சொல்றோமே தவிர வெறுத்து வேண்டான்னு சொல்றது இல்லை சி சி இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்றது இல்ல அதனாலதான் மத்தவங்க அனுபவிக்கிறத வந்து சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்றோம் வந்து சுவாமிஜி நாங்க ஒரு வீடு கட்டுற போறோம் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன நமக்கு தெரியும் வீடு அனித்தியம்னு வீடு அனித்தியம் தெரியும் வீடு துக்கம் இஷ்ரித சுகம் தெரியும் வீடு அதிருப்திகரம் தெரியும் வீடு பந்தகத்துவம் தெரியும் எல்லாம் தெரியும் நமக்கு நம்ம வந்து அவருக்கு நமக்கு தெரியும்னு அவருக்கு தெரியாது அதுதான் புழைச்சோம் அவருக்கு தெரியாது அதனால அவர் வந்து நமஸ்காரம் பண்ணி சுவாமிஜி வீடு நாங்க புதுசா கட்டியிருக்கோம் நீங்க வந்து பிளெஸ் பண்ணுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க நன்னா இருக்கட்டும் எல்லாரும் சௌக்கியமா இருக்கும் க்ஷயமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுக்காக வேண்டி வீடு நித்தியம் நினைச்சியா நீ சொன்ன வருவார் யாரா பக்கத்துல வீடு நித்தியம் நினைச்சியான்னு சொன்னா பாபா அவருக்கு எப்படி இருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் உலகம் உண்மை வாழ்க்கை உண்மை நமக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சு இப்படி வந்துட்டோங்கிறதுனால அவருக்கும் நால நாளும் புரிய வரும் அவருக்கு என்னைக்கு புரியுறதோ அன்னைக்கு புரியட்டும் அது வரைக்கும் அதனால்தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தை நீ ஞானத்தோட இருக்கேங்கிறதுக்காக உலகத்தை டிஸ்டர்ப் பண்ணாத அவன் எல்லாம் கேட்டால் நல்லா பண்ண நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவோம் கல்யாணம் நல்லா அமோகமாக கல்யாணம் பண்ணுங்க சௌக்கியமாக இருந்தோ நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவோம் கஷ்டமே இல்லை அது மாத்திரம் இல்லை சன்னியாசி வந்து ஈஸ்வரனுக்கு சமானம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு கடவுள்கிட்ட போய் கேட்குற மாதிரி அவர்கள் நம்ம கிட்ட கேட்கிறார்கள் நம்மளும் பகவான் மாறி பகவான் எப்படி ஆசீர்வாதம் வேதாந்தம் பேசவே கூடாது எடுங்க மத்த நேரம் எல்லாம் சொல்லறது எல்லாம் கிடையாது எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா வைராக்கியம்னா வெறுப்புன்னு அர்த்தம் இல்லை வைராக்கியம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கான் உலகத்தை உலகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு வேண்டாம்ப்பா எனக்கு இந்த உலக சுகம் வேண்டாம் நீ நல்லா அனுபவி நீ அனுபவிக்கிறத பத்தி நான் வந்து பொறாமப்படலை நான் நல்லா ஒன்றும் சொல்லப்பட நீ நல்லா அனுபவி சீக்கிரம் உனக்கு வைராகியம் வரட்டும் சீக்கிரம் உனக்கு வைராகியம் நல்லா அனுபவி உனக்கு நிறைய கிடைக்கட்டும் நீ நினச்சதெல்லாம் கிடைக்கட்டும் உனக்கு ஒரு குறவும் வர வேண்டாம் நல்லா ஆசீர்வாதம் பண்றோம் பகவான் உனக்கு புரிய வைப்பார் உண்மையே புரிய வைக்கிறவோ புரிய வைக்கட்டும் ாலதான் ஜையா இருக்கியம் வெறுப்பு கிடையாது வெறுப்பும் கிடையாது என்ன பண்றாரு கேட்டா இந்த உலகம் அனைத்தும் அழிந்து கொண்டுதான் இருக்கிறது என்கின்ற விஷயத்தை குருவின் வாக்கியத்தின் மூலம் உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கு வாக்கியத்தின் மூலம் ஆனா அதை காட்டிலும் முதல்லே போ போட்டுக்கணும் இந்த உலகம் அனைத்தும் இடைவிடாமல் அழிந்து கொண்டுதான் இருக்கின்றது மாறிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு வைராக்கியத்தை அடைந்து குரோஹோ வாச்சா நிச்சித்திய குரு குருவின் மூலமாக தெரிந்து கொண்டு இருக்கு குரு விட்ட படிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் அந்த உபனிஷத்தை தான் சொல்லுது சொல்லுகிறது எல்லா உலகத்தையும் பரீட்சை பண்ணி பார்த்து ஒருத்தனுக்கு வைராக்கியம் வந்துடும் வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் குரு கிட்ட போறான் அப்படின்னு சொல்லி இருக்கு உண்மையை தெரிந்து கொள்வதற்காக தத் விஜயானார்த்தம் ச குருமே அபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் உலகத்தை ஆராய்ச்சி பண்ணியாச்சு உலகத்துல சுகம் நிச்சயம் நிரந்தரமா கிடையாதுன்னு தெரிஞ்சாச்சு அப்போ நம் எனக்கு வேண்டியது என்ன நித்திய சுகம் நித்திய சுகத்தை நான் என்ன பண்ணணும்னா உபனிஷத் சொல்றது குரு கிட்ட போகணும்னு சொல்றது ஏன் குரு கிட்ட போகணும்னு சொல்லுகிறது அது ரொம்ப முக்கியமானது குருவினிடத்துல ஏன் போய் தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நித்தியகம் புரிஞ்சுக்கணும் இது இந்த குரு கிட்ட போகணுங்கிறதுக்காக இந்த பீடிக்க போடுறேன் நாம விரும்புற சுகம் என்னது சொல்லுகிறது நித்திய சுகத்தை அடைய முடியாதுன்னு சொல்றது நித்திய சுகம் அல்லது நித்தியானந்தத்தை அடைய முடியாது அறிந்து கொள்ளத்தான் முடியும் சொல்லுகிறது நான் இது மோக்ஷத்தை அறிந்து கொள்ள முடியும்னு சொன்னேன் அதே மாதிரிதான் இந்த அர்த்தத்தையும் நான் இங்க சொல்றேன் நித்தியானந்தத்தை அறிந்து கொள்ளத்தான் முடியும்னு சொல்லு நித்தியானந்தத்தை அடைய முடியாது நித்தியானந்தத்தை அறிந்து கொள்ளத்தான் முடியும் இதுக்கு சரியான உதாரணம் சொன்னாதான் புரியும் நெருப்புல சூடு இருக்கு நெருப்புல சூடு இருக்கு தண்ணீர் குளிர்ச்சியா இருக்கு தண்ணீரை வந்து நெருப்போட சம்பந்தப்படுத்தினோமான தண்ணீர் சுடுகிறது தண்ணீர்ல சூடு வருகிறது அப்புறம் தண்ணீர்ல தண்ணீரையும் நெருப்பையும் பிரிச்சுட்டோம்னா தண்ணீர்ல இருக்கிற சூடு குறைஞ்சு போயிடு இப்ப தண்ணீர்ல வர்ற சூடு இருக்கே அது வந்து அதுக்கு சம்ஸ்கிருதத்துல பேரு ஆகந்தூக்கம்னு பேரு வந்திருக்கு அர்த்தம் தண்ணீர்ல சூடு வந்திருக்கு தமிழ்ல அதுக்கு பேரு வந்தேரின்னு பேரு ஆகந்த தமிழ்ல வந்தேரி அப்படின்னு ஒரு பேர் அவங்க பிரயோகம் வச்சிருக்காங்க அந்த ஆகந்துக்கம் அப்புறம் என்ன ஆயிடுறதுன்னா அது வந்து கொஞ்ச நேரத்துல போயிடுறது இப்ப நான் உங்களுக்கு ஒரு நியாயம் சொல்றேன் ஆகந்துக்கம் அனித்யம் எது வருமோ அது அனித்யம் எத் ஆகந்துக்கம் தத்தத் அனித்யம் எதெல்லாம் வருமோ அதெல்லாம் அனித்தியம் புரிஞ்சுக்கணும் நித்தியத்துக்கு என்ன லட்சணம் சொல்றது எது வருமோ அது அனித்யம் ஜலத்துல உஷ்ணம் வந்து வரும் உடனே ஜலத்துல உஷ்ணம் போயிடும் அது பேர் ஆக்துக்கம் ஆனா நெருப்புல இருக்கிற சூடு வந்துதா போறதா நெருப்புல சூடு வந்து வர்றதும் இல்லை போறதும் இல்லை நெருப்புல இருக்கிற சூடு நெருப்புனுடைய ஸ்வரூபம் அதனால சமஸ்கிருதத்துல நெருப்புல இருக்கிற சூடு வந்து நித்தியம் எத்து எத்து ஸ்வரூபம் தத்தத் நித்தியம் எது ஸ்வரூபமோ அதுக்கு இன்னொரு லாங்குவேஜ் எத் எத் ஸ்வாபாவிகம் தத்தத் நித்தியம் எது ஸ்வாபாவிகமோ அது நித்தியம் இந்த நியாயத்தை நல்லா மறக்காதீங்க ஞாபகம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இதெல்லாம் பிரயோஜனமா இருக்கும் எது வருமோ அது போகும் அநித்தியம் எது எப்பவும் இருக்குமோ அது நித்தியம் எது ஸ்வபாவமோ அது நித்தியம் நாம எதை விரும்புறோம் நித்தியானந்தம் வரணும் எனக்கு ஆனந்தம் வரணும் அந்த ஆனந்தம் போகவே விடாது நான் வந்து நினைக்கிறோம் அதனால எனக்கு நித்தியானந்தம் வரணும் போக கூடாதுன்னா எது வருமோ அது போகும் அதனால நித்தியானந்தம் வர முடியாது நித்தியானந்தம் வர முடியாது வந்ததுன்னா அது போயிடும் ஆகையினால நித்தியானந்தம் வர முடியாது அப்ப நித்தியானந்தத்தை அடையணும்னு எண்ணம் இருக்கேன்னா சாஸ்திரம் சொல்லுகிறது நித்யானந்தம் உன்னுடைய ஸ்வரூபம்னு சொல்ற நித்தியானந்தம் உன்னுடைய சுவாபாவிகம் சொல்ற நீயே நித்தியானந்த ஸ்வரூபம் பா உன்னுடைய நேச்சரே நித்தியானந்த ஸ்வரூபம் நீ வந்து நித்தியானந்தத்தை அடையணும்னு நினைச்சியானா அது உன்னுடைய அறியாமை அதனால் நித்யானந்த உன் ஸ்வரூபம்னு சொல்லு உடனே அடுத்த கேள்வி வந்து கேட்குறான் சுவாமி நித்தியானந்த ஆனந்தம் என்னுடைய ஸ்வரூபமாக இருக்குமானால் நெருப்பில் உஷ்ணம் எப்படி நெருப்பினுடைய ஸ்வரூபமோ ஸ்வாபாவிகமோ அப்படி என்னுடைய ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வாபாவிகம் ஆனந்தமாக இருக்குமானால் அது எனக்கு ஏன் தெரியவில்லைங்கிறான் அது எனக்கு ஏன் தெரியவில்லை எனக்கு இந்த வ தெரியவில்லை வேணும் இது அவசியம் ஒணுட்டியா தெரியவில்லைங்கிறதான் இப்ப நீ சொல்ற முதல்ல என்ன சொன்னா நித்தியானந்தத்தை அடையணும்னு சொன்னா இப்ப குரு என்ன சொன்னார்னா நித்தியானந்தத்தை நீ அடைய முடியாது நீயே நித்யானந்த வரூபம்னு சொன்னார் அவன் அடுத்த கேள்வி கேட்டான் நித்யானந்தமே என்னுடைய ஸ்வரூபமா இருக்குமானால் அது ஏன் எனக்கு தெரியலேன்னு நான் எனக்கு அதுதான் தெரியலேங்கறதான் கரெக்ட் அடையலைங்கிறது கரெக்ட் இல்லை அடையணுங்கிறது சரி வராது தெரியலேங்கிறது நீ சொல்ல அவாஸ்தம் உனக்கு தெரியல நான் உனக்கு தெரிய வைக்கிறேங்கிறார் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் குரு கிட்ட போகின்றிருக்கு நான் நித்தியானந்த ஸ்வரூபம்னு சாஸ்திரம் சொல்லுகிறது ஆனா அது எனக்கு சரியா புரியல நான் நித்தியானந்த ஸ்வரூபம்ங்கிறத சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் குரு கிட்ட போறேன் குரு என்ன பண்றாரு தெரியுமோ அறியாமைய நீக்கிறாரே தவிர ஆனந்தத்தை அடைய வைக்கிறது இல்லை நாமளே நாமே ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற உண்மையை நாம அறியாமல் இருக்கிறோம் நமக்கு அந்த அறியாமையை நீக்குகிறார் அதுக்குதான் குரு கிட்ட போறம் வச்சுக்கணும் குரு கிட்ட போய்தான் நமக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும் குரு இல்லாம நாம உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது அந்த குருவும் உபனிஷத்தான் சொல்லிக் கொடுக்கணும் தவிர வேற எதையா சொல்லிக் கொடுத்து வே மெய்ப்பொருள் விஷயத்தை விளக்க கூடாது உபனிஷத்தோ அல்லது உபனிஷத் சார்ந்த பிரகரண கிரந்தங்களோ பகவத்கீதையோ இது போன்ற கிரந்தங்கள் மூலமாகத்தான் குருவானவர் உபதேசம் பண்ண வேண்டும் வேற எதை வச்சுன்னு உபதேசம் பண்ணக்கூடாது குரு வந்து தத்துவத்தை பிலாசபி டீச் பண்றதா இருந்தா அதுக்குள்ள பிரமாணங்களை வைத்துக் கொண்டுதான் அவர் உபதேசம் குரு முகமாகத்தான் தெரிஞ்சுக்கணும்னு இந்த வாக்கியம் சொல்லுகிறது குருவுக்கு தான் எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிற முறை தெரியும் எப்படி சொல்லி கொடுத்தா நமக்கு புரிய வைக்கலாங்கிற முறை தெரியும் புரியல என்ன திரும்ப கேட்டா எப்படியோ ஒரு கோணத்துல குரு உபதேசம் பண்ணி புரிய வைப்பார் ஆகையினால குரு முகமாகத்தான் வித்தையை நமக்கு இந்த உலக சுகத்துல நமக்கு வைராக்கியம் வந்துடுச்சு சாஸ்திரம் சொல்றது நாமளே ஆனந்த ஸ்வரூபம் லட்சணம் என்னன்னா குருங்கிறவர் முதல்ல இன்னொருத்தருக்கு சிஷியனா இருந்திருக்கணும் அதான் ஃபர்ஸ்ட் லட்சணம் அவர் நானே முதல் குரு அப்படின்னாருன்னா அவரை அவரை பார்க்காமே ஓடிடுறது நல்லது நான் தான் ஆதி குரு எனக்கு முன்னாடி யாரும் குரு கிடையாது நான் தான் புதுசா உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னாருன்னா அவருக்கு ரொம்ப தூரத்தில இருந்தே ஒரு நமஸ்காரம் பண்ணி ஓடியே போயிடும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லுகிறாரு நான் சொல்லறேன் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லுகிறாரு சாஸ்திரங்கள்ல சொல்ல குருங்கிறவர் என்னன்னா நம்ம அவர் இன்னொருத்தருட சிஷ்யனா இருந்திருக்கணும் சங்கராச்சாரியர் சொல்றார் குருவுக்கு லட்சணம் என்னன்னு ஸ்ரோத்ரியோஜினோ காமஹதோயோ பிரம்மபித்தமிர பரதாந்தோ நிதி குருவுக்கு வேண்டிய லக்ஷணங்கள் நல்ல வேத வேதாந்த சாஸ்திரங்கள் வேதம்னாலே வேதத்துக்குள்ளே வேதாந்தம் நடக்கும் ஆகையினால வேத பூர்வம் சுருக்கமாக சொன்னால் சாஸ்திரத்தை நல்ல அத்தியனம் பண்ணிருக்கணும்னு அர்த்தம் சாஸ்திராத்தியனம் நன்றாக பண்ணியிருக்க வேண்டும் ஸ்ரோத்ரியா அப்புறம் அவருஜினா பாபம் இல்லாதவராக இருக்க வேண்டும் அவர் பாபம் செய்யக்கூடாது பாப்பம் சொல்லிருக்கோ அதெல்லாம் அவருக்கு பண்ணாதவராக இருக்கணும் அவருஜினகா இரண்டாவது தகுதி மூணாவது தகுதி ஆசையால் அவர் கொல்லப்படாதவராக இருக்க வேண்டும் அகாம ஆசையால் கொல்லப்படாதவராக இருக்க வேண்டும் உலக ஆசையால் அவர் பாதிக்கப்படாதவராக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் உலக ஆசையால் பாதிக்கப்படாதவராக இருக்க வேண்டும் அப்புறம் என்னன்னா சொல்லிக் கொடுக்கிறது பொறுமையா சிஷியனுக்கு நல்லா பொறுமையா சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுக்கறது ரொம்ப பொறுமை வாணும் நம்ம ரொம்ப நேரம் சொன்னதுக்கு அப்புறம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் புரியுறது ஆனால் இன்னும் ஆத்மா வரல ஆனந்தம் வரலாம் ஸ்வரூப ஆனந்தம்னு சொன்னதெல்லாம் சொன்னதெல்லாம் புரியுதுன்னு சொன்னான் அதுக்கப்புறம் வந்து ஆனந்தம் வரலன்னு சொன்னான் என்ன சொல்றது நீ ஆனந்தம்னு சொல்லிட்டோம் இல்லை இல்லை நீங்க சொல்றதெல்லாம் இதெல்லாம் வந்து என்னது கைடு புக்கு மாதிரி நீங்க சொல்றது வழிகாட்டி தானே அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னா அதுதான் ஆரம்பத்துலேயே கிளாஸ் எடுத்திருக்கேன் முதல் கிளாஸ் ஞாபகம் வச்சுங்கோ இங்கே வந்து ப்ராக்டிஸ் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது புரிஞ்சுக்கிறதுன்னு திரும்ப திரும்ப முதல்ல சொல்லியிருக்கேன் முதல் வகுப்புலேயே நான் சொல்லியிருக்கேன் இது புரிஞ்சுக்கிற விஷயம் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதோ பிராக்டீஸ் பண்ணுறதோ இதெல்லாம் கிடையாது நீங்கள் வேத பூர்வத்தை வேணாலும் ப்ராக்டீஸ் பண்ணுங்க வேதாந்தத்தில் ப்ராக்டிஸுங்கிறத வார்த்தைக்கு அர்த்த கிடையாது அப்படியே ஒருவேளை அர்த்தம் சொல்லணும்னா நிதித்தியாசனம் சொல்லும் அது நம்ம வேற பாஷை அது அப்புறம் சொல்றேன் குரு வந்து நன்றாக முறையாக சொல்லி கொடுக்கணும் பொறுமையா எப்பவும் சொல்லி கொடுக்கிற நேரத்தை தவிர மற்ற காலங்கள்ல அவர் நீருபூத்த நெருப்பு மாதிரி இருக்கணும் சிங்கராஜர் நீரு பூத்த நெருப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த எப்பவும் அவர் பிரம்மஸ்வரூபத்திலேயே ஸ்திரமாக இருக்கணும் மற்ற அதர் விவகாரங்கள் எல்லாம் அவர் ஈடுபடக்கூடாது இந்த சாஸ்திர உபதேசத்தை தவிர மற்ற விவகாரங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாது நீரு பூத்த நெருப்பு பிரம்மன் சாந்தோ நெறிந்தன இவ அனலஹா நெறிந்தன இவ அனலஹா ஆசை விறகு கட்டை இல்லாத நெருப்பு போலன்னு அர்த்தம் ஆனால் அதனுடைய அர்த்தம் அதுக்கு வியாக்கியானம்லாம் சொல்லப்பட்டிருப்பது நீருபூத்த நெருப்பு போல சாஸ்திரம் படிச்சிருக்கணும் பாபம் செய்யாதவராக இருக்கணும் ஆசைக்கு வசப்படாதவராக இருக்கணும் முறையாக சொல்லி கொடுக்க தெரியணும் ஏன்னா தெரிஞ்சுக்கிறது வேற சொல்லி கொடுக்கறது வேறே தெரிஞ்சுடாக சொல்லி கொடுக்க முடியும்னு சொல்லிவிட முடியாது சொல்லி கொடுக்கிறதுங்கிறது அது அது ஒரு தனி அனுகிரகம் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் சொல்லி கொடுக்கறதுங்கிறது முடியும் நமக்கு புரியும் சிலதெல்லாம் சொல்லுன்னா சரியாக வராது சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது அதுக்கு அதுக்கான பிரக்கிரியைகள்லாம் இருக்குது ப்ரெசன்டேஷன் எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற அந்த மெத்தடெல்லாம் இருக்குது பஞ்சகோஷம் மூலமாக சொல்லிக் கொடுக்குறதா அவஸ்தாத்ரயத்தின் மூலமாக சொல்லி கொடுக்குறதா இல்லை நிறைய பிரக்கிரியைகள்லாம் இருக்குது திரு திருக் திருக் திருஷ்ய விவேகத்தின் மூலம் சொல்லிக் கொடுக்குறதா இப்படி நிறைய கிரமங்கள்லாம் இருக்கு அந்த கிரமத்தின் மூலம் சொல்லிக் கொடுக்கணும் எல்லாம் சம்பிரதாயம்னு பேர் சம்பிரதாயம் தெரியாதவனாக இருந்தால் சங்கராச்சாரியார் சொல்ற ஒரு இடத்துல சம்பிரதாயம் தெரியாதவனாக இருந்தால் அவனை முட்டாளுடைய சொல்லை எப்படி நீ மதிக்க மாட்டாயோ அப்படி அவனுடைய சொல்லை மதிக்காது சங்கராச்சாரியார் பதிமூணாவது அத்தியாயத்தில் ஒரு இடத்துல சொல்கிறார் அசம்பிரதாய் உபேஷன சம்பிரதாயம் தெரியாத ஆளை முட்டாளுக்கு சமமாக மதிப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல முட்டாளைதான் சொன்னா நம்ம அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் அது மாதிரி முக்கியத்துவம் தராதேன்னு சொல்லி இருக்கிற குரு ரொம்ப முக்கியம் அவருக்கு தான் எப்படி சொல்லி கொடுத்தா புரியும்னு தெரிஞ்சு சொல்லி கொடுப்பார் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் சம்பாதம் நடக்கணும் பேச்சு நடக்கணும் இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன புரிஞ்சிருக்கோ பகவானுக்கு தான் தெரியும் இவ நான் உங்களுக்கெல்லாம் புரியறதுன்னு நினச்சின்னு நான் பேசின்னு இருக்கேன் இல்லாட்டியும் எப்படி எப்படி கம்யூனிகேஷன் வரும் நான் வந்து நீங்கள் நான் நான் சொன்னதெல்லாம் திரும்ப சொல்லுங்கோ ஆக்சுவலாக அப்படிலாம் உண்டு சொன்னதுக்கப்புறம் திரும்ப கேட்கணும் கேட்டதுக்கு பிறகு எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னா இவ இப்படி சொன்னால் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி பழையபடியும் கிளாஸை மாற்றணும் அது பழையபடியும் வேற வேறு ரூபத்தில் ஆரம்பிக்கணும் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்படியோ எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு வகையா சொல்லிட்டு இருக்கும் அவ்வளவுதான் புரிஞ்சா புரிஞ்சு தப்பா புரிஞ்சுக்காம இருந்தா போறோம்னு பகவானை பிரார்த்திக்கணும் அவ்வளோதான் விபரீதமா புரிஞ்சுக்காம இருந்தா சரி புரிஞ்சு இல்லையோ விபரீதமா புரிஞ்சுக்காம இருந்தா சரி ஆஹா குரோஹோ வாச்சா தகுந்த குருவினிடத்துல போய் நிச்சித்திய வேதாந்தத்தை கற்று நிச்சித்தன வேதாந்த சாஸ்திரத்தை நன்றாக உறுதியாக தெரிந்து கொண்டு அப்புறம் பொழிப்புற தெளிவாக சொல்றேன் நேற்றுக்கு சொன்ன மாதிரியே ஆனால் இதுக்கு வியாக்கியான நல்லா பார்த்துடும் அகிலம் விஸ்வம் சஸ்வத்து நஸ்வரமேவ குரோஹோ வாச்சா நிச்சித்திய முதல்ல போய் உட்கார்ந்து கேட்குறான் கேட்கறான்னா என்னன்னா உபனிஷத்தோட தாற்பயம் என்னன்னு கேட்கறான் உபனிஷத்து என்ன சொல்றது என்னுடைய அகம் நித்யானந்த ஸ்வரூபகான்னு உபதேசிக்கிறது தத்துவமசின்னு உபதேசிக்கிறது அந்த வாக்கியங்கள் எல்லாம் கேட்கறான் வேதாந்தத்தை நல்லா முறைப்படி கேட்கறான் யார்கிட்ட குரு கிட்ட வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்கு அதனுடைய மெயின் டீச்சிங் என்ன அதனுடைய பரம தாத்பரியம் என்ன அப்படிங்கறத நன்றாக தெரிந்து கொள்ளுகிறான் கேக்குறதுன்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கணும் சும்மா அப்படியே உட்கார்ந்து கேட்கறது இல்லை கேக்கிறதுன்னு சொன்னா தாத்பரிய நிச்சயம்னு பேர் என் உபனிஷத்தோட மெயின் டீச்சிங் என்னன்னு நல்லா குருமுகமா தெரிஞ்சுக்கிறது நாமளா தெரிஞ்சுட்டா புரியாது நமக்கு வெறும் சம்ஸ்கிருத ஜானம் இருந்தா மாத்திரம் போராது சம்ஸ்கிருத ஜானம் சில ஞானமெல்லாம் இருந்துவிட்டால் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுட்டா இதெல்லாம் புரிஞ்சுன்னுலாமான்னா புரிஞ்சுக்க முடியாது வெறும் சம்ஸ்கிருத ஜானம் பதசாஸ்திரம் வாக்கியசாஸ்திரம் பிரமாணசாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய மற்ற சாஸ்திரங்களையெல்லாம் படித்துவிட்டால் மட்டுமே வேதாந்தத்தை புரிந்துகொள்ள முடியாது ஒரு ஒரு கான்டெக்ஸ்ட்லேயும் மீனிங் இருக்குது ஒரு ஒரு ஒரு இடத்துல பிராணன்னா மூச்சு காத்து ஒரு இடத்துல பிராணன்னா பிரம்மம்னு இருக்குது சத்தியம்னா ஒரு இடத்துல பஞ்சபூதம்னு இருக்கு சத்தியம்னு சொன்னா சில இடத்துல வந்து காரண காரியம் இருக்கு சத்தியம்னா சில இடத்துல சச்சிதானந்த பிரம்மன் இருக்கு சத்தியம்னா ட்ரூத்ன்னு இருக்குனரி எடுத்தா குழப்பம் அதிகமாகும் ஆகையினால அது குரு முகமாதான் தெரிஞ்சுக்க முடியும் பொறுமையா சாஸ்திரத்தை படிக்கணும் எங்களுக்கு அது எல்லாத்துக்கும் நேரம் இல்லை சுவாமிஜி வி ஆர் ரொம்ப நாங்கள்லாம் ரொம்ப ஹியூமன் பீயிங்ஸ் எங்களுக்கெல்லாம் நிறைய காரியங்கள்ல எல்லாம் தெரியாமையா இருக்கு ஹியூமன் பீயிங் தெரியாம இருக்கோம் நாங்கள்லாம் வந்து ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பியிங் அது சொல்றது ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங் நாங்கள்லாம் ரொம்ப சாதாரணமானவர்கள் நீங்க ஏதோ பெரிய கடவுடா என்னத்தை எல்லாமோ சொல்றே அப்படிலாம் சொல்றது உண்டு அப்படிலாம் இல்லை நமக்கு வேணும்னா பரமசாந்தி வேணும்னா பரம திருப்தி வேணும்னு சொன்னா அதுக்குன்னு உழைக்கத்தான் வேணும் அதுக்குன்னு சிரமப்படத்தான் வேணும் நம்ம அதை படிச்சு தான் ஆகணும் அதுக்கு நேரத்தை ஒதுக்கி குரு கிட்ட போய் சம்பிரதாயமா சொல்லிக் கொடுக்கிற குரு கிட்ட போய் முறப்படி உபனிஷத்தோட தாற்பயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கத்தான் ஆக குரு வாச்சா நிச்சித்தன குருவினிடத்தில் உபதேசத்தை பெற்று வைராக்கியத்தை அடைந்து ஒரு பகுதி என்ன சொல்கிறது உலகத்திலே வைராக்கியத்தை அடைந்து குருவினத்தில் சென்று குருடைய வாக்கியத்தை தெரிந்து கொண்டு குருவினுடைய உபதேசத்தை பெற்றுக்கொண்டு இங்க வந்து உபதேசம் வந்து மந்திரம் டிரான்ஸ்பர் பண்றது இல்லை மந்திரம் டிரான்ஸ்பர் பண்றது வேற ஒரு மந்திரத்தை நான் ஜபிச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ சொல்லிட்டு ஊருக்கு போயிடலாம் கஷ்டமே இல்லை அந்த காலத்தில எல்லாம் வந்து சிஷியம் வந்துட்டா சிஷியனை விட்டு குரு பிரியா குரு சிஷியம் பிரிய கூடவே அவருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட எல்லாம் படிச்சுடுவோம் இல்லாட்டி தப்பாக படிச்சுட்டு ஊரில் போய் இவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாருவான் ஏற்கனவே ரொம்ப வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் படித்தாலே தகராறு வருது அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் அப்படி டீச் பண்ணுறது இல்லை மந்திரன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இல்லை இது வந்து ஒரு டெக்ஸ்டை எடுத்துன்ட்டு அது புரிகிற வரைக்கும் டீச் பண்ணுறது இப்போ இந்த மாதிரி மனிஷா பஞ்சகத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணிட்டு அது மாதிரி இன்னும் பல கிரந்தங்களெல்லாம் எடுத்து அதை புரிகிற வரைக்கும் உபதேசம் பண்ணும் சிஷ்யம் வந்து எனக்கு புரிஞ்செடுத்து அகம் பரம திருப்தகான சிஷ்யன் சொல்லணும் அதுக்கப்புறம்தான் உபதேசம் முடியும் உண்மையாக சொல்லணும் சும்மா என்னவோ விட்டா போறேன்னு சொல்லி நான் திருப்தி அடைஞ்சுட்டே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அது ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நிஜமாகவே புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம்தான் அதை சொல்லணும் சந்ய சிரவணம் குறியாதுன்னா சொல்றாங்க சந்யாசம் வாங்கிட்டு பண்ணு வேதாந்திர பண்ணு அது மாதிரி சந்யாசம் பண்ணலை இப்ப எல்லா ஆக்டிவிட்டிஸையும் குறைச்சிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு எத்தனையோ வேலை இருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு பொறுமையா உட்காந்து ஒன்றரை மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு இருக்கும் ஆகா குரோஹோ வாசா நிச்சித்திய வேதாந்திரவணம் செய்து நித்தியம் பிரம்ம நிரந்தரம் விமர்சதா நிர்வியாஜா தாத்மனா சில புஸ்தகத்துல எல்லாம் நிர்வியாஜ சாந்தாத்மனாம்னு இருக்கு விமர்சதாம்னு இருக்கு நிர்வியாஜ சாந்தாத்மனாம்னு இருக்கு அப்படி ஒரு பாடம் இருக்கு நிர்வியாஜ சாந்தாத்மனான்னு அதனால் ரெண்டு பாடம் இருக்குது ரெண்டு பாடமும் ஓகே இப்படி சொன்னால் திவித்தியா விபக்தியில் வரும் இப்படி சொன்னால் இந்த மாதிரி சொன்னோம் ஆனால் நித்தியம் பிரம்ம விமர்சதா நிர்வியாஜாந்தாத்மனான்னு சொன்னால் அது மூன்றாம் வேற்றுமையில் வரும் திருத்தீயா விபக்தி நிர்விய விமர்சதாம் நிர்வியாஜ சாந்தாத்மனாம்னு சொன்னால் அது வந்து தித்தியா விபக்தி ரெண்டாம் வரும் அப்படி சொன்னால் ஒரு விதமாக அதை பொழிப்புற சொல்லணும் இப்படி சொன்னால் வேறு விதமாக பொழிப்புற சொல்லணும் அவ்வளோதான் வித்தியாசம் நித்தியம் பிரம்ம நிரந்தரம் விமிருஷதா நிர்வியாஜா தாத்மனா நான் என் புஸ்தகத்தில் இருக்கிறபடியே நான் சொல்றேன் பிறகு பொழிப்புரை சொல்ற போது நம்பர் போடுற போது சரியாயிடும் நிர்வியாஜா தாத்மனா நித்தியம் பிரம்ம நிரந்தரம் விமிருஷதா நித்தியம் பிரம்ம மாறாத அழியாத பிரம்மம் ஏற்கனவே நித்திய பறைய நிர்மலையில பார்த்திருக்கோம் நித்தியம் பிரம்ம நிரந்தரம் விமர்சதா நிரந்தரம் நான் என்ன அர்த்தம்னா டயம் இடைவிடாமல் விசாரம் செய்து கொண்டு சாஸ்திரத்துல மூணு அங்க உண்டு ஞான யோகத்துல அதாவது ஞான யோகம்ங்கிறது வேதாந்தத்தை கேட்கறது அந்த கேட்டத வந்து சிந்தனை பண்றது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல்னு தமிழ சொல்லுவோம் ஸ்ரவணங்கிறது வந்து உபனிஷத்தோட தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிறது உபனிஷத்தை என்ன சொல்லுகிறது நீ தான் சுத்த சைதன்யமான பிரம்மம் உபதேசம் பண்ணி விடுகிறது அதுக்கப்புறம் நமக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வருகிறது நான் வந்து இந்த உடம்பு மனசு புத்தி தான் நினச்சின்னு இருக்கேன் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது நீ உடம்பு இல்லை மனசு இல்லை புத்தி இல்லைன்னு டீச் பண்ணுகிறது ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நம்ம யுக்திகளை எல்லாம் திங்க் பண்ணி சாஸ்திரம் எந்த கோணத்துல பேசுகிறது அதாவது வியாபகாரிக சத்தியமா பாரமார்த்திக சத்தியமா ரிலேட்டிவ் ரியாலிட்டியா அப்சல்யூட் ரியாலிட்டியா எந்த ஆங்கிள் சாஸ்திரம் பேசுகிறது அப்படிங்கிறத யுக்தி பூர்வமா சிந்திக்கணும் அதனால வேதாந்தத்தை சிரவணம் பண்றதுங்கிறது குரு கிட்ட இருந்து கேட்கறதுங்கிறது ஒரு அம்சம் அப்புறம் மனநம்ங்கிறது ரெண்டாவது அம்சம் இந்த மனனத்தினால என்ன ஆகும்னா சந்தேகங்கள் எல்லாம் போகும் நமக்கு வந்து பிரம்மன் வந்து ஏக்கமா அநேகமா கர்த்தாவா போக்தாவா இப்படி எல்லாம் பல விஷயங்கள் கர்த்தாவா இருந்தா அது எப்படிப்பட்ட கிருத்தம் இப்படி பல சந்தேகங்கள் எல்லாம் வரும் சந்தேகங்களை நீக்கிறதுக்கெல்லாம் மனநம் பிரம்மசூத்திரமெல்லாம் இந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்காகவே இருக்கிற கிரந்தம் பிரம்மசூத்திரம் அப்புறம் நிறைய சித்தி கிரந்தங்கள் நைஷ்கர்மிய சித்தி இஷ்ட சித்தி அத்வைத்த சித்தி இப்படிலாம் நிறைய டெக்ஸ்ட் இருக்கு அந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் படித்தா நமக்கு சந்தேகங்கள் எல்லாம் போய்டும் இப்போ வேதாந்தத்தை கேட்கறது அப்புறம் வேதாந்தத்தை கேட்டதுக்கு பிறகு அதில் ஏற்படுற சந்தேகத்தை நீக்கிக்கிறது அதுக்கு தான் அவர் சொல்றார் நித்தியம் பிரம்ம நிரந்தரம் விமர்சதா அடுத்தது என்னென்னா அதை தியானம் பண்றது எதோ தியானம் பண்றது அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அதிகமா என்ன என்ன சொல்லுகிறது தத்துவமசி அப்புறம் நான் மனநம் பண்ணி என்ன புரிஞ்சுக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மி சாஸ்திரம் தத்துவமசின்னு உபதேசம் பண்ணுகிறது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்கிறேன் மனநத்தினால புரிஞ்சுக்கிறேன் அது புரிஞ்சுன்றதுக்கு பிறகு அது விபரீத பாவனை வருது என்னதான் அகம்பிரமாஸ்மின்னு புரிந்து கொண்டாலும் அடிக்கடி அகம் தேகோஸ்மி நான் இந்த சரீரமாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வருகிறது அதுக்கு பேர் விபரீத பாவனைன்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் விபரீத பாவனைன்னு சொன்னால் நம்ம எவ்வளவு தரம் நமக்கு நல்லா புரிஞ்சாலும் நமக்கு இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷன் அந்த அபிமானம் பூர்ணமா நீங்கிறது இல்லை அதை நீக்கிறதுக்காக வேண்டி ஒரு சாதனம் சாஸ்திரம் உபதேசம் பண்ணிருக்கு அதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம் இந்த நிதித்யாசனம் ஞானம் பெறுவதற்காகவோ ஏதேனும் ஒரு அனுபவத்தை பெறுவதற்காகவோ அல்லது முக்தி பெறுவதற்காகவோ அல்ல நிதித்தியாசனம்ங்கிற சாதனம் ஞானம் பெறுவதற்காகவும் அல்ல ஞானம் தான் வேதாந்தம் படிச்சு ஞானம் வந்துடுத்து அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் வேதாந்தத்தை படித்து வந்தாச்சு சிரவணத்தினாலேயும் மனநத்தினாலேயும் வந்தாச்சு ஆனால் இந்த ஹேபிட் போக மாட்டேங்கிறது இத்தனை நாளாக படிச்சும் கூட நான் இந்த உடம்புங்கிற எண்ணம் நீங்கிறது இல்லை அந்த எண்ணத்தை நீக்கிறதுக்காக சாஸ்திரம் நிதித்தியாசனம்னு ஒரு சாதனத்தை சொல்லுகிறது அதுக்கு பேர் தான் வேதாந்த தியானம்னு எல்லாம் தத்துவத்தை தியானம் பண்றது பகவத்கீத்தை ஆறாவது அத்தியாயம் முழுவதும் இந்த தத்துவத்தை தான் பகவான் சொல்லுகிறார் இதானம்னு சொல்லலாம் ஆத்ம தியானம் தத்துவத்தியானம் சொல்லலாம் நிதி தியாசனம் சொல்லலாம் இதுல வந்து நம்ம புதுசா நாலெட்ஜ நம்ம கேதர் பண்றது இல்லை ஏற்கனவே படிச்சு வாங்க பெற்றுட்டோம் அப்புறம் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அது வருமா இது வருமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படியே ஆகாசம் வர்றது எல்லாம் ஏதோ சுற்றுறது எல்லாம் ஜோதி வர்றது அது வந்து நான் வந்து எனக்கு அநாகத்தை துவனி கேட்கறதுன்னா அது எதோ வயத்துக்குள்ளே ஏதோ சாப்பிட்டதை கிட சத்தம் வருமா இருக்கும் அதனால் எனக்கு அனாகத்தை துவனி கேட்குறது அப்புறம் வந்து எனக்கு வந்து நான் வந்து என் நாக்கில் ஒரு வகையான சுவை வர்றது நான் புது வகையான ஒரு அனுபவம் வருது அப்புறம் வந்து இங்கிருந்தோ ஒரு மனம் வர்றது இதெல்லாம் சொல்லுவாங்க ஏதாவது பண்ணினா என்னவாக வரதான் செய்யும் அதனால் அது வர்றது காதில் உயர்ந்த ஒரு அற்புதமான துவனியெல்லாம் கேட்கறது அப்புறம் உடம்பெல்லாம் மயிர்கூச்சடிகிறது இப்படிலாம் சொல்லுவாள் இதுக்காக பண்ணலை இதெல்லாம் வந்துதுன்னு சொன்னால் அதை வந்து இக்னோர் பண்ணணும் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது நம்ம உடம்பை ஏதாவது பண்ணி தியானம் பண்ணுற போது என்னெல்லாமோ எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து கடவுள் அனுபவத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த இறை அனுபவம் அப்படி இப்படின்லாம் போட்டு பாவம் அதெல்லாம் வந்து உனக்கு வந்துதான்பார் இவர் எனக்குன்னா அது துணி கேட்டுது உனக்கு கேட்டுதான்பார் என்ன கேட்டுக்கிறது நிறைய பேர் அப்படிலாம் பாவம் சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு உள்ள இன்னொரு வகையான அனுபவம் வந்தது உனக்கு வந்துதா உனக்கு அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததா இதெல்லாம் அனுபவத்தை பற்றி பேசுகிறேன் அதெல்லாம் இங்கே பேசுகிறதில்ல எக்ஸ்பீரியன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ரெண்டாவது மூணாவது முக்தியும் இதுல வர்றதில்லை என்ன புரிஞ்சுக்கிறோம்னா நான் முக்தனாக இருக்கிறேன் என்று தியானம் பண்றோம் நான் முக்தனாக இருக்கிறேன்னு தியானம் பண்றோம் பந்தமே பொய் முக்தியும் பொய் அகம் பிரம்மாஸ்மின்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் இது விருத்தி அகம் பிரம்மாஸ்மிங்கிற விறத்தியே இடைவிடாமல் நினைக்கிறோம் அது எதுக்கு மனசில் ஆழமா பதியணுங்கிறதுக்காக அவ்வளவுதான் அதுக்காக வந்து விட்டுட்டா எங்கேயா போயிட போகிறதோ அப்படின்னு சொல்லிவிட்டு அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஸ்மி சொல்லிகிட்டே இருக்கணுமா நினைச்சுட்டே இருக்கணுமா நிறைய பேர் அப்படி நினைச்சுட்டு இருக்காங்க அப்படியே சொல்லிகிட்டே இருக்கணும் சுவாமிஜி விட்டுட்டோம்னா அது போயிடும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அதுக்கு நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் வந்து உங்களுக்கு வந்து பொறியியல் பண்ணுறது எப்படின்னு தெரியும் இல்லையா பொறியல் பண்றது வெண்டைக்கா பொறியியல் பண்றது எப்படி உருளைக்கிழங்கு பொடி மாசு பண்றது எப்படி வாழக்கா பொடி மாசு பண்றது எப்படி இந்த பக்கத்திலே சொல்றேன் வாழக்கா பொடி பண்றது எப்படி அந்த ஞானம் உங்களுக்கு இருக்கா இல்லையா தெரியும் இல்லையா வாழக்கா பொடி மாசு எப்படி பண்ணணும் தெரியுமோ இல்லையா உருளைக்கிழங்கு பொடி மாசு எப்படி பண்ணணும் தெரியுமோ இல்லையா எதுக்கு என்னது எங்க இருந்து எங்க போறீங்கன்னா சொல்றேன் அந்த ஞானம் உங்களுக்கு இருக்கு ஆனா எப்ப பார்த்தாலும் வாழக்கா பொடி மாசு பண்றதை வச்சுக்கணும் இல்லாட்டி மறந்து போயிடும் அழக காப்பீடு மாசம் பண்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும் மறந்து போயிடணும் சொல்லிட்டு போயிடும் ஒரு தினம் வேணும்னா இப்போ போய் பண்ணணும்னா போடும் போடுறது எப்படின்னு தெரியுமா தெரியாதா நமக்கு இந்த ஞானம் இருக்கு எப்போ வேணுமோ அப்போ போய் காஃபி போடும் அது மாதிரி தான் இதுவும் இந்த அகம் பிரம்மாஷ்டமி இருக்கே எப்ப நமக்கு தேவையோ அப்ப ஞாபகத்துக்கு வரும் நீங்க எப்போ பார்த்தாலும் அகம் பிரம்மாஷ்மி அகம் பிரம்மாஷ்மி அகம் பிரம்மாஷ்மி அஹம் பிரம்மாஷ்மி சொல்ல வேண்டியதில்லை ஆனால் இதுக்கு மனசில் ஆழமாக பதிய வைக்கிறதுக்காக சாஸ்திரம் ஒரு சாதனையை சொல்லுகிறது ஒரு இடத்துல அமர்ந்து இந்த வேதாந்த தத்துவங்களை தியானம் பண்ணுன்னு சொல்கிறது அது வேணும்னா பண்ணலாம் இல்லை நமக்கு நல்லா பதிஞ்சு கொடுத்துன்னா பண்ணாமலேயும் இருக்க முடியும் ஆகையினால நிதித்தியாசனம்ங்கிறது நம்மகிட்ட இருக்கிற தப்பான ராங் நோஷன்ஸ் ஹேபிட் விபரீத பாவனைகளை நீக்கிறதுக்காக இருக்குது அதத்தான் இந்த வாக்கியங்கள்லாம் சொல்லுகிறது நிர்வியாஜாத்மனா நிர்வியாஜாத்மனான் பாவனைகள் நீங்கியவர்கள் அப்படின்னு வியாஜம்னா துக்கம் நிர்வியாஜம்னா துக்கம் நீங்கின சாந்தாத்மனாம் என்ன அர்த்தம் ரொம்ப சாந்தி அடைந்து விட்டார்கள் ஞானத்தினால மனசுல சாந்தி மனசை எப்படி வேணாலும் குவாட்டிடியூடு பண்ணலாம் நீங்கள் வந்து அது விரும்புகிற ஆப்ஜெக்டை கொடுத்து மைண்டை குவாட்டிடியூடு பண்ணலாம் இல்லை கடவுளை நினச்சி மைண்டை குவாட்டிடியூடு பண்ணலாம் எந்தெந்த ரூபத்தில் வேணாலும் மனசை குவாட்டிடியூடு பண்ணலாம் அதை வந்து சாந்தி பண்ணலாம் இங்கே என்ன பண்ணுறோம்னா நம்மை பற்றி நாம் உணர்ந்து மனதை சாந்தி பண்ணுகிறோம் இது ரொம்ப அபூர்வம் இது ரொம்ப ரொம்ப ரொம்ப மதிப்புடையது இது அசைக்க முடியாத சாந்தி அதனால என்னை பற்றி நான் புரிந்து கொண்டு என் மனசை நான் சாந்தப்படுத்துகிறேன் அது கேட்டதெல்லாம் கொடுத்து கொடுத்து மனசை நான் சாந்திப்படுத்தலை என்னுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சு என் மனசை நான் சாந்திப்படுத்துகிறேன் நான் யாருங்கிற அறிவை கொடுத்து என் மனசை நான் சாந்திப்படுத்துகிறேன் ஆகினால நிர்வியாஜ சாந்தாத்மனா இந்த இடத்துல ஆத்மான்னா அந்தகரணம்னு அர்த்தம் மனசுன்னு அர்த்தம் நிர்வியாஜ சாந்தாத்மான்னு சொன்னா நன்றாக துக்கம் நீங்கின மனசை உடையவர்கள் விபரீத பாவனையை அறவே நீக்கியவர்கள் வியாஜம்னா விபரீத பாவனை சுவாமிஜி விபரீத பாவனையை பத்தி ரொம்ப நேரம் சொன்னாள் எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது விபரீத பாவனைன்னு சொன்னா நான் தேகமாக இருக்கிறேங்கிற தப்பான அபிப்பிராயம் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது நீ தேகம் இல்லை நீ பிரமம்னு சொல்லுகிறது அது சாஸ்திர உபதேசம் அந்த வாக்கியம் மனசுல பதியாம இருக்கிறது வந்து அது மாத்திரம் இல்லை இந்த உலகம் உண்மை உடம்பு உண்மைன்னு நினைக்கிறது விபரீத பாவனை இந்த விபரீத பாவனை இந்த ஞான நிஷ்டையினால போகிறது ஆகையினால நிர்வியாஜ சாந்தாத்மனா இப்ப இந்த ஒரு வரித்தான் இப்ப இத்தனை நேரம் அர்த்தம் சொல்லியிருக்கேன் சஸ்வன் அஸ்வரமேவ விஸ்வமகிலம் நிச்சித்தியா குரு நித்தியம் விமர்சதாத் இதனுடைய அர்த்தம் என்னன்னா உலகத்துல நல்ல வைராக்கியம் வந்து குரு கிட்ட போய் ஆத்ம தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தை எல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு அதுல ஏற்பட்ட சந்தேகங்களை எல்லாம் நல்லா நினைச்சு நினைச்சு நீக்கி அப்புறம் இந்த தப்பான அபிப்பிராயத்தை ஆழ்ந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிற அகம் பூர்ணோஸ்மி அகம் முக்தோஸ்மி அகம் சுத்தோஸ்மி அப்படிங்கிற ஞானத்தினால அந்த விபரீத பாவனைகளை நீக்கி மனசை சாந்தியாக வைத்திருக்கிறான் ஞானம் வந்துவிட்டால் மனசு நல்ல சாந்தி அடைஞ்சும் உண்மையான ஞானம் மனசில் வந்தாச்சுன்னு சொன்னால் மனசு பரமசாந்தி அடைஞ்சிடும் என்ன எனக்கு வாழ்க்கையில புரிய வேண்டியது புரிஞ்சுடுத்து எது புரியணுமோ என்ன பத்தி எனக்கு புரியாம நான் அவசரப்பட்டு இருக்கேன் ஆனா சாஸ்திரம் என்னை பற்றி எனக்கு உண்மையை புரிய வைக்கிறது உலகத்துக்கு ஆதாரமான வஸ்துவை பற்றின உண்மையை புரிய வைக்கிறது பரம்பருள் தத்துவத்தை புரிய வைக்கிறது ஈஸ்வரன் ஜகத்து ஜீவன் இந்த மூன்று பேருக்குடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன என்பதை சாஸ்திரம் உபதேசிக்கிறது அதை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிற நான் அதனால மனசுக்கு சாந்தி வந்துடும் அப்படிப்பட்டவர்களுடைய அடைந்தவர்களுக்கு அவர்களுடைய கர்மங்கள் எல்லாம் இந்த ஞானம் என்னும் நெருப்பிலே எரிந்து போகிறது என்று அடுத்த வரி சொல்லுகிறது அவர்கள் பண்ணிய அவர்களுடைய சஞ்சித கர்மம் அவர்களுடைய ஆகாமி கர்மம் எல்லாமே இந்த ஞான தீயிலே சஞ்சித கர்மம்னா இருக்கிற சஞ்சித மூட்டை பண்ணக்கூடியதெல்லாம் திரும்பவும் பலனை கொடுக்கக்கூடியது அப்படி ஒண்ணு இருக்கிறது அப்புறம் இப்ப அனுபவிச்சு அதுக்கு பேரு பிராரப்தம் பேரு ஆகாமி சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம்னு மூணு விதமான கர்மா இந்த மூன்று கர்மங்களும் ஞானம்ங்கிற தீரை எரிந்து போகிறது ஆனா இந்த வரி என்ன சொல்லுகிறதுனா சஞ்சித கர்மத்தையும் ஆகாமி கர்மத்தையும் சஞ்சித கர்மம் ஆகாமி கர்மம் ரெண்டையும் அழித்து விடுகிறான் பிராரப்தத்தை அனுபவித்து தீர்த்து விடுகிறான்னு சொல்லி இருக்கிறது இதை விரிவாக நாளை விளக்குகிறேன் பூர்ணம பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாதாஜ பூணமேவிஷா்ஷா